பெண்கள் கோழியை தப்பில் கிடையாது முடுக்கா தாடி தொப்பி பூரா அங்கதான் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல எந்த என்டர்டைன்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் அதுல எங்க ஜாலியா இருக்கிறத பார்த்தாலும் என்ஜாய் பண்ற இடமா இருந்தாலும் யாரு தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் தான் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள் தான் அதுல ஒண்ணுதான் இந்த கேஎஃப்சி இவன் ஹலாலா ஹராமா யாரை பத்தி கவலைப்படுறது இல்ல நம்மளும் கேஎஃப்சிக்கு மெயிலாம் அனுப்பி விசாரிச்சு பார்த்தோம் என்ன சொன்னா எங்களுக்கு பாம்பேல இருந்து வருது பாம்பேல உள்ள ஜம்யத்துலமா எங்களுக்கு செடிவீட் கொடுத்துருக்காங்க ஹலாலன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க அந்த செர்டீரை காட்டுனா காட்டுறது பாம்பேயில உள்ள ஜமியத்தில் விசாரிச்சோம் அப்படின்னு அப்படி எல்லாம் யாருக்கும் சட்டி அப்படின்றாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பொய்ய சொல்லி முஸ்லீம் ஏமாத்துக்காட்டு ஹலால் போடுறாங்க ரெண்டுக்கும் மத்தியிலே சந்தேகத்திற்கிடமானது இருக்கிறது சந்தேகத்திற்கிடமான விற்ற விலகிக் கொள்வதுதான் தக்குவாவுக்கு அடையாளம் அதனால இந்திய கேஎஸ்சி பொறுத்தவரை கேரண்டி தர முடியாது அவங்க எல்லாம் சந்தேகம் கிடையாது இந்தியாவோட கேஎஸ்சி அது ஹலாலா இல்லையாங்கிறது சந்தேகத்திற்குரியது டாய்லெட்டில் இருக்கும் போது திக்ருதுவாக்கள் ஞாபகம் பெரிய பாவம் இது அங்க இருக்கும்போது இருக்கணும் அங்க வராம டாய்லெட் தானுடைய வேலை இது அதனால நீங்க உள்ள நுழையும் பொழுதே செய்த பாதுகாப்பு நுழைங்க வெளியே வந்தவனே சொல்லி கொடுத்த சுண்ணத்தான முறைப்படி செய்தாண்டி பாதுகாப்பு கேடுங்க எல்லாம் வராது ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும் நேரத்தில் மகளிர் பகுத்து தவறி விடுகிறது பஸ்ஸிலேயே வீட்டிலேயே வந்து கலாவாக தொழிலாமா பஸ்ஸிலேயே நீத்து வச்சுக்கிட்டு வீட்டுல தெரியல எனக்கு எப்படி தெரியல அழகாக என்னக்கா பஸ் ஒண்ணு பாயிண்ட் வந்து ராக்கெட் வரதில்ல பஸ் மெட்ராசில தெரியாத எப்படி மெதுவாக அதனால ஏதாவது பள்ளியாசி அடுத்த பஸ்ல இறங்க சரியான முறை கலாச்சாரத்துக்கு மார்க்க அனுமதி இல்ல ரமதான் மாதத்தில் வப்பாத்தாகிவிட்டால் சொர்க்கம் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கா சொல்றாங்க ரமதான் மாதம் வந்து விட்டால் அல்லா ரபுல்லாலும் அடைக்கப்பட்டு சொர்க்கெல்லாம் திறக்கப்படுகின்றன சொர்க்கம் கிடைக்கும் அதனால யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது நிறைய பாவம் பண்ணிட்டேன் போறேன் சென்டரில் உடற்பயிற்சி செய்யலாமா தப்பு இல்ல ஆண்கள் போறதோ அல்லது உடற்பயிற்சி செய்யறது தப்பு கிடையாது ரசோல்லாய் மூமின் பலகீனமான மூமினை விட பலமான மோமின் அல்லா இடத்துல சிறந்தவன் சொல்றாங்க அதனால மூமின பொறுத்தவரை பலமா இருக்கணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல பாடி நல்ல ஜிம் போகணும் நல்லா வச்சுக்கணும் நல்லா சாப்பிடணும் பலமா இருக்கணும் பொறுத்த வரைக்கும் பலமான மூமின் நல்லா ஓப்பான மாதிரி இருக்கிற மாதிரி செத்து போன கோழி மாதிரி இருவான் ஒரு மழை பஞ்சாடா எப்படி ஆயிடுவான் இந்த மூலிமா நல்லா விரும்புறதுல நல்ல திரகராமா இருக்க பாருங்க அந்த மூமில்தான் நல்லா விரும்புறான் அதனால திரகாத்திரமா இருக்கணும் ஜிம்முக்கு போறது பிட்னஸ் கத்துக்கிறது இதெல்லாம் சுண்ணத்து ரசோலாயத்துல நீச்சல சுண்ணத்துனாங்க வில் எறியதாங்க குதிரை ஏற்றத்தை சுண்ணத்துனாங்க இதெல்லாம் சுனத்தான காரியங்கள் இதெல்லாம் செய்யணும் கண்டிப்பா முஸ்லீம்கள் நபிசல்லா அம்மாவின் காலத்தில இஸ்லாம் இந்தியாவிற்குள் வந்து விட்டதா நபிசல்லா அலுவலம் காலத்திலே இஸ்லாமத்தை அறிந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து கேரளாவிலிருந்து மன்னர் சேரமான் பெருமாள் போனாரு ஆனா போற வழியிலேயே இறந்து எமன்ல சனா அதான் போயிட்டு வரும்பொழுது வரும் வழியிலே இறந்த ஈமான் கொண்ட நிலையில சன்னஹா என்ற பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஒரு வரலாறு உண்டு பிரபலமான வரலாறு அதனால திரும்பி வரும்பொழுது அவர் இறந்ததுனால இஸ்லாம் வரல நபிசல் அல்லாசனத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது ஒன்னே வடக்கு வழியாக முகமது ரஹ் வழியாக வடக்கு வழியா வந்துச்சு அதுக்கப்புறம் தெற்கே கேரளா வழியாக வியாபார ரீதியாக சன்னஹாவில் இருந்தும் எமனில் இருந்தும் சஹாபாக்கலிங்க வந்தாங்க கேரளா வழியாக இஸ்லாம் வந்துச்சு உதவுத பின் மாற்றுமன்ற சகோதரம் கை கொடுத்தால் உதவு முடியுமா முடியாதுங்க அடமானத்தில் இருக்கும் நகைக்கு ஜக்காத்து கடமை ஆகுமா கடமையாகும் அடமானத்தில் இருக்கிற நகைக்கு ஜக்காத்து கடமை எப்படின்னு சொன்னா உங்களுடைய மற்ற எல்லா பொருட்களையும் பார்க்கணும் பார்த்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா கடனை கடனை கழிச்சிடணும் உதாரணமாக அடமானத்தில் இருக்கிற நகைக்கு நகையுடைய மதிப்பு பத்து லட்சம் வச்சுக்க நீங்க பத்து லட்சம் ரூபாய் நகைக்கு எட்டு லட்சம் கடன் வாங்கிருப்பீங்க அப்படின்னா அந்த எட்டு லட்சத்தை கழிச்சிட்டு மீதியில் ரெண்டு லட்சம் கொடுக்கணும் ஜக்காத்து கொடுத்தாவணும் நகை அடமானம் மொத்தமா பாக்கணும் வேல்யூத்தான் பார்க்கணும் பைத்தி மாள் என்றால் என்ன என்று தெரியாத முஸ்லீம் ஜமாத்து நிர்வாகிகளை பற்றி உங்களின் கருத்து என்ன பைத்திள் மாலை பத்தி தெரியாதவங்க மட்டுமா தமிழக முஸ்லீம்கள் ஜமாத்து நிர்வாகிகள் இருக்காங்க அல்லாவை பத்தியே தெரியாதவங்களா எத்தனை பள்ளியாசன நிர்வாகியா இருக்காங்க மார்க்கத்தை பத்தி தெரியாதவங்களா எத்தனை பள்ளியாசன் நிர்வாகியா இருக்கிறாங்க நான் நேற்று கூட சில சம்பவங்கள் சொன்னேன் அதனால வந்து பெரும்பாலும் எல்லா பள்ளியும் யாரு ஊர்ல ரெண்டு வட்டி கடை பள்ளி நிர்வாகியா வர்றான் அல்லாவுடைய மார்க்கம் தெரியுது அடமான பேச்சே இல்லை நான் பேசிட்டு இசை கேட்பதுல சந்தேகம் இசை கேட்பது ஹராம் கூட மார்க்கத்தில் தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கலாமா இருபக்கம் மூடிய கொட்டு மேளங்களை வைத்து பெரேடு நடத்துவது கூடுமா தேசியக் கொடிக்கு சல்யூட் அடிக்கலாமா அப்படிங்கறது இப்ப அது ஒரு பேஷன் ஆயி போச்சு என்னடா சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசாங்கம் மட்டும்தான் நடத்தணுமா நாங்களும் நடத்தினோம் அப்படிங்கிற பேர்ல பெரிய நடத்தப்படுது இது இஸ்லாத்திற்கு முறையா முரணான சரியத்திற்கு முரணான ஹராமான காரியம் தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது தாயின் மணிக்கொடியை வணங்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அது ஏதோ ஒரு அடையாள ஒரு கொடி அந்த கொடிக்கு சல்யூட் அடிக்க மரியாதைப்படுறது எப்படி மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுது அது மட்டுமல்ல அந்த பேண்ட் வச்சு டூ டூ அடிக்கிறது எந்த மாதத்தில் அனுமதிக்கப்பட்டது பேண்ட் அடிக்கிறது இசை கருவி பேண்ட் எடுக்குது இசை கருவி ஜல் ஜல் அடிக்கிறது இசை கருவி இந்த ஹராம பூரா செஞ்சு அந்த அடிச்சுதான் தேசபக்தி உலகத்துக்கு தேசபக்தர்கள் உலகத்துக்கு அதனால இது ஒரு புது விதாத்து உருவாயிட்டு இருக்குது ஒவ்வொரு சுதந்திரத்தையும் நாங்கள் நடத்துறோம் இந்த மாதிரி பேரடைகள்ல முஸ்லீம்கள் கலந்துக்கூடாது இந்த மாதிரி பேரடகளுக்கு முஸ்லீம்கள் அனுமதி கொடுக்க கூடாது ஆதரிக்க கூடாது ஒவ்வொரு விதமாக உள்ளது இதனால் பிரிவுகளும் ஏற்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுமாச்சு வரக்கூடாது கேள்விப்பட்டிருக்கீங்களா சண்ட பள்ளியைக்காப்பள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா சண்டை யூடியூப்லே பாருங்க வீடியோ எடுத்து அவர் தொழும்போது ஆச்சோ அப்பதான் பிரிவினை வர ஆரம்பிச்சது அதனால கேள்வி மாறி வந்து அங்க போயிருக்கணும் கேள்வி காலேஜில் எஜுகேஷன் டிரைனிங் கூட்டிக் கொண்டு போகிறார்கள் நாளை ஆறு நாளைக்கு டிராவல் செய்யும் நோன்பு விட்டு பிடிக்கலாமா முக்கியம் எழுத நூத்தி இருபது பின்னாடி பிடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி சிறந்தது நோன்பு தான் ஏன்னா இந்த காலத்துல பிரயாணம் தான் கிடையாது ரொம்ப ராகத்தான பிரயாணம் இப்பலாம் அதனால வந்து நோம்பு வச்சுதான் சிறந்தது ஏன்னா இப்ப நோம்ப விட்டீங்கண்டா பிறகு கலாச்சாரத்துக்கு வாய்ப்பு கிடைக்காம கிடைக்காது தெரியாது அதனால வாய்ப்பு இருக்கிற நோம்பு விட்டுறது தாய் தாக்குனையும் மனைவி குழந்தைகளையும் வேதனையும் கண்ணீரம் படுத்தி விட்டு உமரா சென்று இவர்கள் கேட்கும் துவாவை அல்லா நாடுவானா இது ஏதோ சொந்த பிரச்சனை மாதிரி தெரியுது தாய் தாக்குனையும் வேதனை படுத்திருக்காராம் மனைவி குழந்தைகளையும் வேதனைப்படுத்திட்டு வேதனையோட விட்டுட்டு உமரா போயிருக்காராம் இவரு செய்யற துவாவை அல்லா கபூல் செய்வானா அப்படின்னு அதாவது தாயின் மனதை வேதனைப்படுத்தினரு அவர் எந்த இபா ஏத்துக்க மாட்டான் தாய் தந்திரி மனதை வேதனைப்படுத்தின அதனால எந்த இபா செய்யறதுக்கு முன்னாடியும் தாய் தாப்பின மேல வேதனையா இருக்காங்க கஷ்டமா இருக்காங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க என்னத்தான் கொடுரமான இருக்கட்டும் எல்லாத்துலதான் எத்தனையோ அழுதது கேட்ட மன்னிக்க மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும் இல்ல மன்னிப்பு கேட்ட மன்னிக்கப்படுக்கிறாங்க மன்னிக்கிற வரைக்கும் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா தாய் தாப்பிட அந்தஸ்து மார்க்கிறது அவ்வளவு உயர்ந்தது அப்படி மண்ணுக்கு போயிட்டேன் அல்லா திருப்தி போயிட்டேன் அல்லாளுமே தன்னுடைய அடியார்களை திருப்தி அல்லா திருப்தி அடைய மாட்டான் யூகூர் இல்ல அடியார்களுக்கு நன்றி செலுத்தாதவன் கால்களை நீட்டிக்கொள்ளலாமா குரான் முன்னால் வைத்து கால்கள் நீட்டிக்கொள்ளலாமா அதாவது அல்லாஹ் குழு அல்லா சொல்றான் யார் அல்லாவுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்திக்கிறாரோ அது உள்ளத்துடைய தகவந்தப்படுது ீங்களா சொல்லுங்க அவரு நேரம் உட்கார்வா சுல்லா தடுக்கல இப்லாயி பக்கம் கால் நீட்ட கூடாது நோக்கி கால் நீட்ட கூடாது அப்படின் சொல்லல அதபு என்பது உள்ளத்தில் தானாக ஏற்படக்கூடியது கொடுத்து, பத்துவடுத்து மார்க்க தீர்ப்பு உங்களுக்கு உட்கார் குரான் போச்சா இல்ல யாரும் அப்படி குரான் தப்பு கிடையாது அப்ப அதை ஒழுக்கம் என்பதுல வர வேண்டியது கிளாபா கால் கூடாது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதனை நோக்கி கால்நடி உருவோமா அல்ல நம்ம சமந்தர பாசி கால்நட்டிட்டுவோமா சமந்தர பாசம் எழுச்சி நிற்க மாதிரி சொல்லிட்டு இருக்க மாட்டோமா அப்ப அல்லாட குரான மதிக்கணுமா இல்லையா அனில் அஹமது இல்ல